சச்சிதானிணே நமோ வேதாந்திய உரவேயோம் வேதாஜாஸும் வந்தே முனூர் புருஷோத்தம சேற்றன பகசிரம் பிரருச்சியை அர்ச்சிஷர்ச்சி கும்ப प्रद्युम्ना அருனத்துக்கு அர்த்தம் வாக்கணும் பிரஷ்டம் தியும்ன அசீ பிரும்னா சத்துர்வியூஹாத்மாவாத் பிரகிருஷ்டம் தியும்னம் தியும்னம்னு சொன்னால் திரவிடம் செல்வம் எல்லா வகையான மேலான செல்வம்னு அர்த்தம் உயர்ந்த செல்வம்னு அர்த்தம் உயர்ந்த செல்வம்ங்கிறது என்ன எப்போ பார்த்தாலும் மெட்டீரியல் வெல்த்தே நினச்சிட்டு அந்த வெல்த் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் குணங்கள் தான் உயர்ந்த செல்வம் அதை மறக்கக்கூடாது பிரகிருஷ்டம் தியும்னம் திரவிடம் அஸ்ய இதி பிரத்யும்னா ஆக சிறந்த மேலான உயர்ந்த செல்வத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை சொன்னால் நமக்கும் வரும் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் எது அவாந்திர பலம் இந்த எது அர்த்தம் அர்த்தகாமங்கள்லாம் முக்கிய பலம் புண்ணியம் மோக்ஷம் அதெல்லாம் கிடைக்கிறது ஆக எல்லா செல்வங்களும் அர்த்தத்தில் இல்லாட்டி சதுர்வியூகாத்மா அந்த சதுர்வியூகங்களில் ஒரு ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய பிரத்யும்னன் அனிருத்தன் மாதிரி பிரத்யும்னன்கிறது ஒரு தேவதை மாதிரி அப்படியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை அமிதா அதுலிதா விக்ரமஹா அசிய அமிதவிக்கிரமாக அஹிம்சித்த விக்கிரமோ வி அமிதான்னு சொன்னால் மிதம்னு சொன்னால் லிமிட்டு அளவுன்னு அர்த்தம் நித அமித அதாவது கம்பேர் பண்ண முடியாது ஒப்புயர்வற்ற ஆற்றல்னு அர்த்தம் சக்தி விக்கிரமாக அஸ் இ பகவானுடைய சக்தி எல்லா சக்திக்கும் மேலானது ஆகவே அவருடைய சக்தி அதாவது அளக்க முடியாத சக்தியை உடையவர் ஒப்புயர்வற்ற அதுலி தகான்னு சொன்னால் இட போட்டு பார்க்க முடியாது ஜட்ஜ் பண்ண முடியாது பகவானோட சக்தியை நம்மளால் இந்த சின்ன புத்தியை வச்சிக்கிண்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எப்படி அப்படின்னா அப்படி தான் அதுக்கு முடியாது அதனால் அமிதா விக்ரமாக ஆனால் பகவானுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா ஹிம்சை பண்ணாத சக்திங்கிறது அதாவது பகவானை வந்து அவருடைய சக்தியை யாராலையும் அடை தடுக்க முடியாது அது மாத்திரம் இல்லை ஜனங்களை வந்து இப்போ க கஷ்டம் கொடுத்தா கூட மனசை திருத்துறதுக்கு தான் அம்மா எப்படி குழந்தையை திருத்துறோ கொஞ்சம் கஷ்டப்படுத்தி சாப்பாடு அப்புறம் கொடுக்குறேன் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறாளோ அது மாதிரி ஆஹ அஹிம்சித்த விக்கிரமஹா பிரத்யும்னக அதாவது அளவிட இயலாத செயல்முறை கொண்டவர் அப்படிங்கிறார் அதாவது பிரத்யும்னகிறது மனஸ்தத்துவமா அதுக்குள்ள தேவதையான் வைஷ்ணவ சித்தாந்தப்படி அப்படி ரொம்ப நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு காரியத்தை பண்ணக்கூடியவர் அது மாத்திரமில்லை தீர்க்க தரிசனம் உடையவர் ஜனங்களுக்கு பின்னால் ம அதாவது ஜீவர்களுக்கெல்லாம் என்ன க்ஷேமம் ஏற்படுமோ அந்த சக்தியை உடையவர் நன்மையை செய்கிறதுக்கான சக்தியை உடையவர் அது மாத்திரம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் ரொம்ப பரந்த மனசுன்னு அர்த்தம் யாருக்கும் இதை ப்ராட் அவுட்லுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இப்ப வந்து பாஷையினால் மொழியினால் குறுகிய மனப்பான்மை அப்புறம் வந்து மதம் ஜாதி இதெல்லாம் இந்த குறுகிய மன நே நேரோன்னு அது எதுக்கு இருக்குதுன்னு தெரியாமல் சும்மா அது அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றுறது அப்படி இல்லாமல் இது அளர்க்க முடியாத ஆற்றல் வரையறுக்க எனது பறந்து விரிஞ்சிருக்கிற மனசு இதெல்லாம் அர்த்தம் ஆக அகிம்சித விக்ரமோவா ரெண்டு மீனிங் சொல்லியிருக்கார் அதாவது அன்கம்பேரபுள் என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த் ஆற்றல் எல்லாம் சொல்லலாம் அது மாத்திரமில்லை யாருக்கும் துன்பம் தராத சக்தி யாருக்கும் துன்பம் தராத சக்தியை உடையவர் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் சக்தியை உடையவர் இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குதுக்கு அடுத்தது காலநேமினிகாவீரகா ூரேஸ்வரோகாத்மா திரிலோக்கே கேசவேரி காலநேமி வீரூரேஸ்வரோகாத்மா திரிலோகேஷ கேசவேஷிஹாஹரி காலநேமிம் அசுரம் நிஜகான இலநேமிஹா காலநேமினு ஒரு ராட்சசனா காலநேமிங்கிற ராட்சசனை நிஜகான காலநேமிங்கிற ராட்சசனை வதம் பண்ணியிருக்கார் ஆகையினால் அவருக்கு பேர் கால நிமி நேமி நிகானான நிஜகான நன்றாக அவனை வென்றிருக்கிறார் ஆக காலச்சக்கரம் கால் காலச்சக்கரங்கிறது நேமினா சக்கரம்னு ஏற்கனவே பார்த்தோம் அப்படி ஒரு அசுரன் பேர் காலநேமினிகான்னு அதுக்கு நம்ம புராணத்துக்கெல்லாம் கதைக்கெல்லாம் போகணும் காலநேமினிகா காலநேமிங்கிற அசுரனை சக்கராயுதத்தால் கொன்றவர் காலநேமியே கம்சனாக தோன்றினானாம் அப்படி காலநேமி தான் கம்சனாக அவதாரம் பண்ண கம்சனாக இது பண்ணுறபோது இது பண்ணவர் அது மாத்திரமில்லை காலச்சக்கரத்தில் மாயினால் சிக்கின்ற ஜனங்கள்னால் அஜானத்தினால் அவஸ்தப்படக்கூடிய ஜனங்களுக்கு ஹிதம் பண்ணுறதுக்காக வேண்டி அவர்களுக்கு காலமே தெரியாதபடி பண்ணுறவர் காரியம் நடந்துகிட்டே இருக்குது காலம் போகிறதே தெரியல நல்ல காலமாக போகிறதுன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறவர் காலச்சக்கர சூழலை தடை செய்பவர் அப்படின்னா சம்சாரத்தே இல்லாமல் பண்ணுறவர் சம்சார சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அதான் சுருக்கமாக சொன்னால் சம்சார சக்கரத்திலிருந்து விடுவிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ரெண்டு அர்த்தம் கால நேமீங்கிற கொன்றவர் அது மாத்திரமில்லை ஜனங்களுக்கு இந்த காலச்சக்கரத்துக்குள்ள சுத்தின் இருக்கிற ஜீவர்களையெல்லாம் காலச்சக்கரத்துல இருந்து விடுவிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது வீரகா சூரஹா அதுதான் வேறொன்றும் வியாக்கியானம் இல்லை வீரகான்னா என்ன அர்த்தம் சூரஹா ஆமாம் ஆனால் வீரகானா வீரியம் உள்ளவர் வீரம் சௌரியம் உள்ளவர் சௌரியம் சூரத்தனம் அதாவது முரட்டுத்தனமாக அடிக்கிறது வேகமாக போய் அதாவது அந்த நேரத்துல எல்லாம் வந்து சும்மா அப்படிலாம் பார்த்து நளினம்மா அப்படிலாம் வந்து யுத்தம் பண்ணுறது இல்லை சூரமாக உடம்பில் அவ்வளோ ஸ்டாமினாவோடு யுத்தம் பண்ணுறது அதுக்கு பேர் சூரஹா அதனால சூர சௌரிஹிங்கிறதுக்கா சூரஹாங்கிறதுக்கு வீரஹான்னே போட்டுட்டார் அடுத்தது சூர குல உத்பவத்வாத் ஷௌரிஹி சூரகுல உத்பவத்வாத் சௌரிஹின்னு சொல் பெருமாளுக்கு ஒரு பேர் உண்டு சௌரி ராஜன் கொஞ்சம் இருக்குது நம்ம ஊரில் அதனால் சௌரிகினா சூரத்தன்மை உள்ளவர் சூர குலத்தில் தோன்றினவர் அதுக்கு ஏதோ கதை இருக்கும்போது இருக்குது சூரக்குலத்தில் வீரகாங்கிறதுக்கு புறமுதுகு காட்டாதவர்னு அர்த்தம் சொல்கிறார் ராதாகிருஷ்ணன் எதிரியை கண்டு நடுங்கி கோழை இல்லாதவர் ஏற்கனவே இது வந்துருக்கு அது மாத்திரம் இல்லை ரொம்ப எல்லாரையும் டாமினேட் பண்ணி முன்னால் போகிறவர் அப்படின்னு அர்த்தம் சூரவம்சத்தில் தோன்றிய கண்ணன் அந்த வம்சத்துக்கு சூரவம்சம்னு ஒரு பேர் இருக்கு பொருள் ஆஹா உட்பலாவதகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சௌரிங்கிற நாமத்தோட கோயில் கொண்டிருக்கிறவர் ஆஹா ஷௌரியி சூரகுலத்தில் தோன்றினத்துல அதாவது சூரகுலம்னா என்ன க்ஷத்ரியலம் சௌரியம் தேஜோதிர் தாட்சியம் யுத்தேச்சாப்பலாயனம் சூரன்னா ராட்சசன்னு அர்த்தம் இல்லை சூரகுலத்தில் தோன்றினவர்னா க்ஷத்ரியலத்தில் தோன்றியவர் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்தது சூரஜனாம் வாசவாதீனா சௌரிய அதிசய இஷ்டி சூரஜன ஈஸ்வர சூரஜனேஸ்வர சூரஜனா நாம்னால் யார் வாசவாதீனாம் வாசவாதீனா தேவன் தேவேந்திரன் சூரஜனங்கள் ரொம்ப ஆற்றலோடு சண்டை போடக்கூடியவர்கள் அவர்களை காட்டிலும் சூரத்தன்மை உள்ளவர்னு அர்த்தம் இந்திரனைக் காட்டிலும் பலம் உள்ளவர்னு அர்த்தம் தேவேந்திரனை காட்டிலும் பலம் உள்ளவர் சௌரிய அதிசயேன்னு இஷ்டா அதிசயம்னா அதுக்கு மேலேனு அர்த்தம் இந்திரனுக்கு இருக்கிற சக்தி ரொம்ப பெருசு இந்திரனை விட சக்தி உள்ளவர்னு அர்த்தம் அதில் சூரஜனம் ஈஸ்வர அதாவது ரொம்ப சக்தியுள்ள ஜனங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கார் அவ்வளவு சக்தி உள்ளவர்ங்கிற அர்த்தத்தில் அடுத்தது திரையம் லோக்கா அந்தர்யாமிதைய ஆத்மா த்ரய அஸ்மர்த்த நிதியேயிவா த்லோகாத்மா த்லோகாத்மாவுக்கு அர்த்தம் மூன்று லோகங்களுக்கும் அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கார் த்ரிலோகானாம் ஆத்மா த்லோகாத்மா அந்தர்யாமி தயா ஹேதவ் திருத்தீயா அதாவது அந்தர்யாமி ரூபத்தில் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கார் மூன்று லோகங்களுக்கும் ஆத்மா பூலோக புவர்லோகம் சுவர்லோகம்னு சொல்கிறோம் இல்லாட்டி ஜாகிரத சொன சுசுக்தி லோகங்கள் இதுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கார் வியாபியாக இருக்கார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் மூன்று லோகங்களும் இவருக்கு வேறாக உண்மையில் இவருக்கு வேறாக இல்லை கயிறுக்கு வேறாக பாம்பு இல்லை மண்ணுக்கு வேறாக குடம் இல்லை தங்கத்துக்கு வேறாக நகை இல்லை அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி வேறாக ஜெகத் இல்லை இந்த இடத்துல ந பித்தியந்தே இதுவான்னு போட்டிருக்கார் அஸ்மாத்துன்னா அஸ்மாத்து பரமேஸ்வராத் மூன்று உலகங்களும் இந்த பரமேஸ்வரனுக்கு வேறாக பரமார்த்ததாங்கிறார் வியாவகாரிக திருஷ்டியாக பேதா வர்த்தத்தை பாரமார்த்திகிருஷ்டியாக நபேத அதனால த்லோகாத்மாங்கிறார் ஆத்மானு சொன்னதுனால என்ன அர்த்தம்னா சத்துன்னு அர்த்தம் சப்ஸ்டான்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு அந்நியமாக இல்லை எல்லா சமஸ்த நாம ரூபங்களும் சமஸ்த கால தேச வஸ்துக்களும் இவருக்கு வேறாக இல்லை இவரை சார்ந்து தான் இருக்கின்றன ஆகையினால த்லோக்கானாம் ஆத்மா அப்படின்னு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாங்கிறார் அந்தர்யாமி ரூபமாக இருக்கார்னு ஒரு அர்த்தம் இவருக்கு வேறாக பிரிக்கப்படாமல் இருக்கின்றன மூன்று லோகங்களும் இவர் இல்லாமல் இல்லை எப்படி அக்னி உஷ்ணங்கிறது அக்னி இல்லாமல் உஷ்ணம்ங்கிறது இல்லையோ அப்படி भगवान பகவான் இல்லாமல் பிரபஞ்சங்கிறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது லயோகா துவு கர்ம விலோ தயோகா தஞ்ச மூன்றுலோக்கம் அவர்களுடைய நீஷு சுவேஷு கர்மசு வர்த்தந்தே இது த்ரிலோகேஷா மூன்று லோகத்துக்கும் தலைவர் எப்படின்னா இந்த மூன்று லோகங்களும் அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் அதது அவது ஒரு வேலையில் நம்ம எல்லாரும் ஒன்று வேண்டாம் நம்ம ஹிருதயமே எடுத்துக்கோங்களேன் யாரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு ஹிருதயம் துடிச்சுட்டுருக்கு ஹிரதயம் துடிச்சுட்டுருக்கு புத்தி வேலை பண்ணுறது வாய் பேசுகிறது கை கால்லாம் அசைகிறது யாருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் நடந்துன்னு இருக்கு இத்தனை பிரபஞ்சத்தில் இத்தனை விதமான இயக்கங்கள் இருக்கு யாருக்கு கட்டுப்பட்டு இதெல்லாம் நடக்கிறது ஆக தது ஆக்ஞப்தாக அவருடைய ஆஜைக்கு கட்டுப்பட்டு தான் எப்படி சூரியன் வந்து சிவன் பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் சூரியன் உதிக்கிறான் பகவானுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் காற்று வீசுகிறது பீஷாஸ்மாத் பாத் பவத்தை பீஷோ தேதி சூரியா மாதிரி ஸ்வேஷு ஸ்வேஷு கர்மசு வர்த்தன்தே எல்லாம் அவருடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு தான் எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் இருந்துதுன்னா அதுக்கு மேலே ஒரு லீடருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதோ சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தலைவருக்கு கட்டுப்பட்டு இந்த தலைவரையோ இந்த சட்டத்தையோ ஏமாற்றலாம் இந்த லௌகிகமாக நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறது பகவானுடைய நியத்தியையோ பகவானையோ யாரும் ஏமாற்ற முடியாது தெய்வம் நின்று கொள்ளும் ஆகையினால அதுக்கதுனால் அவரவர்கள் அவர்களுடைய காரியத்தை செய்து கொண்டு அந்த பகவான் அந்த பக்தி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த காட் ஃபியருங்கிறாங்க இல்லையா கடவுளுக்கு பயந்து அதெலாம் ஜெனுவின் பயம் நியாயமான பயம் வேணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் பகவானுக்கு பயந்து நாம் காரியத்தை பண்ணணும் அவருடைய ஆக்யக்கு கட்டுப்பட்டு அவனும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்கிறான் ஆகையினால் அவர்களெல்லாம் ஆள்றவர் யார் த்ரிலோகேஷா தப்பு பண்ணால் தண்டனை கொடுப்பார் நல்லது பண்ணால் மேலே வசத்தி விடுவார் ப்ரமோஷனை கொடுப்பார் ஆகா த்ரிலோகேஷா இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் காலநேமினிகா வீரகா சௌரிஹி சூரஜனேஸ்வரகா த்லோகாத்மா த்லோக்கேஷ அடுத்தது கேஷவிதா சூரியதிசிரவோ எசன் மம்தே கேஷிதா கேஷவம் த इति மாமாஜச்திரமவிஷ்ணுத்தேஷஞ்ஞிதா தவத்தையா கேஷவ் வசாத்தே शब्दः, शक्ति-परियात्वेन, प्रयुक्तः, கேஷ் பிரயுக்கோதி சாசோகம்சேன்தம்சம்பூத்தேஷவந இதிஹரிவம்சே இத்தனை அர்த்தம் இருக்குது அதாவது கேசசங்கிதாக சூர்யாதி சங்கராந்தாக அம்சவஹா அதாவது கேசம்னு சொன்னால் இந்த இடத்துல சூரியனுடைய ஒளி கற்றைகள் சூர்யாதி சூர்யாதினா சூரியன் முதலான எக்ஸட்ரா எதெல்லாம் பிரகாஷத்தோடு இந்த இருந்து வெளிச்சம் வருது இல்லையா இந்த வெளிச்சம் இதில் இருந்து அந்த லைட்டு ரேஸ் வருது அந்த ரேஸை தான் சொல்கிறார் தத்வத்தையா கேசவஹா அதை உடையவராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் எல்லா எல்லா ஒளி ஒளிப்பொருள்களிலும் ஒளி கற்றைகளாக இருப்பவர் ஆகையினால கேசவஹா தத்வத்தயா அதை உடையவர் கேசத்தை உடையவன் கேசவான் அது கேசவஹா கேசகனா சாதாரணமாக தலையில் இருக்கிற முடிக்கு பேர் கேசஹான்னு இந்த இடத்துல கேசப்தத்துக்கு ரேஸ் ரஷ்மின்னு அர்த்தம் அது அம்சஹாங்கிறார் அம்சகா அம்சஹான்னு சொன்னால் ரேஸ்ன்னு அர்த்தம் தத்வத்தையா அதை உடையவராக தத்வான்னா அர்த்தம் கேசவான் கேசவான் அப்படின்னா அம்சுமான் ரஷ்மி ரஷ்மி ரஷ்மிவான் ரஷ்மியை உடையவர் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் சாந்தி பர்வதத்திலருந்து சொல்கிறார் அம்சவோயே பிரகாஷந்தே ஏ பிரகாஷ் அந்த இந்த லைட்ரு வருதே இந்த கிரேஸ் மமத்தே கேச சங்கீதாக என்னுடைய அம்சந்தான் அதெல்லாம் வருது என்னுடைய எங்கிட்டருந்து தான் அந்த ரேஸ் வந்துன் இருக்கு அதுக்கு பேர் கேசஹான்னு பேர் குறிப்பு சொல்லுது சர்வக்ஞாகா கேசவம் தஸ்மாக தஸ்மாத்து சர்வஜாகா சர்வஜாகன அர்த்தம் சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் அப்படின்னு அர்த்தம் சர்வஜாகன்னா சாஸ்திரம் அறிந்தவர்கள் அர்த்தம் தஸ்மாத்து கேசவம் மாமாககு என்னை கேசவன் என்று சாஸ்திரம் படித்தவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் நான் வந்து எல்லா ஜோதிஷ சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அக்னி எல்லாவற்றிலிருந்தும் வித்யுத்து மின்னல் இதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளாக நான் இருப்பவனாக சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள் என்னை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிற த்விஜசத்தமாக சர்வஜாக பிராமண நன்றாக சாஸ்திரம் அடைந்தவர்கள் தர்மிகள் அவர்கள் இவ்வாறு என்னை அழைக்கிறார்கள்னு சொல்லி சாந்தி பருவத்தில் பருவத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் என்று மகாபாரதத்தில் இருக்குது இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பிரம்ம விஷ்ணு சிவாக்கியாக சக்தயா கேசசம்ஹிதா கேச கேஷங்கிற சப்தத்துக்கு பிரம்ம விஷ்ணு சிவசக்தி பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி சிவசக்தி மூணு சக்தியும் சேந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கிரியேட்டிவ் பவர் சஸ்டெய்னிங் பவர் அப்புறம் என்னது டிஸ்ட்ராயிங் பவர் இந்த மூணு சக்தி பிரம்மசக்தி சிவசக்தி விஷ்ணு சக்தி அதுக்கு பேர் சக்திக்கு கேசகான்னு பேர் தத்வத்தையா அந்த கேசத்தை உடையவன் அதாவது சிருஷ்டிஸ்திதி சம்ஹார சக்திகளை உடையவன் அப்படின்னு ஒரு மீனிங் என்ன அர்த்தம் ஒளிக் ஒளிக்கற்றைகளாக இருப்பவன் ஒளிக் கட்டைகள் ஒளிக் கற்றைகள் வடிவ வடிவமாக விளங்குபவன் இன்னொரு அர்த்தம் என்ன படைப்பாற்றல் காக்கும் ஆற்றல் அழிக்கும் ஆற்றல் இவைகளை உடையவன் தத்வத்தையாவா கேசவா வேதத்தில் சொல்லியிருக்கான் அத்திரஹ்கேசினா இத்தி ஸ்ருதே அது எங்கே சொல்லியிருக்கு எந்த ஸ்ருதி சொல்லலைவர் அந்த நான் அபிவிருத்திகாரர் பார்க்கல பார்த்தா நிறைய டைம் ஆகுதுன்னு மத்கேசவு வசுதா தலே அதாவது வசுதா தலே இந்த பூமியில் என்னுடைய சக்தி இருக்குதுன்னு இத்தி கேசப்தா சக்தி பரியாயத்வேன பிரயுக்தா கேசப்தத்துக்கு சக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் காட்டுறார் வசுதா தலே மத்கேச் அப்படின்னு என் அர்த்தம் என்னுடைய சக்தி இந்த பூமியில் இருக்குதுன்னு விஷ்ணு புராணத்தில் இருக்கான் அஞ்சு ஒன்று அறுபத்தி ஒன்றில் அதனால் கேசப்தத்துக்கு சக்தின்னு ஒரு அர்த்தம் இருக்குது பொதுவாகவே சொல்கிற வழக்கம் கா ஈஷ காங்கிறது பிரம்மா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு கோ பிரம்மேதி சமாக்கியதா ஈசோகம் சர்வதேகினாம் காங்கிறது பிரம்மன்னு சொல்லப்படுகிறது ஈஷா கேசவஹாங்கிறதுல ஈஷஹா கோஈசா அப்புறம் ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாம்சம்பூதவ் பிரம்மா வந்து இவர் இது சிவன் சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்லோகம் ஈசோகம் சர்வதேகினா நான் எல்லாத்திலையும் இருக்கிற ஈஸ்வரனாக இருக்கேன் ஆவாம் தவாம்ச சம்பூதவ் நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள்கிட்டருந்து வந்த வாழாம் அப்படின்னு சிவன் சொல்கிறார் விஷ்ணுக்கிட்ட இது ஹரிவம்சத்தில் இருக்கான் விஷ்ணு வந்து இல்லை சிவன் வந்து விஷ்ணு கிட்ட பேசுறார் பிரம்மா கோங்கிற சப்தத்தினால பிரம்மா குறிப்பிடப்படுகிறார் ஈஸ்வரன்கிற சப்தத்தினால நான் குறிப்பிடப்படுகிறேன் எல்லா சரீரத்திலையும் எல்லாரையும் ஆழ்றவன்கிற அர்த்தத்தால் நான் குறிப்பிடப்படுகிறேன் ஆவாம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரம்மாவும் சிவனாகிய நாங்கள் ரெண்டு பேரும் தவ அம்ச சம்பூத்தவ் உன்னுடைய அம்சமாக தோன்றி இருக்கிறோம் தஸ்மாத் கேசவா கேசவ நாமவான் ஆகவே உனக்கு கேசவன்னு பேர் அப்படிங்கிறார் இட்டி ஹரிவம்சே ஆக பொதுவாக உண்டு க ஈ காங்கிறது வந்து பிரம்மா ஈங்கிறது சிவன் ஷங்கிறது விஷ்ணு அப்படி கேசவான்னு அர்த்தம் இப்போ எத்தனை அர்த்தம் பார்த்துருக்கோம் மூணு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே கேசவசப்தம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து அந்த ரிப்பீட் நான் கடைசியில் இதெல்லாம் முடிக்கிற போது இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்தை பூர்த்தி பண்ணுற போது இப்படி சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு நாமா எத்தனை இடத்துல வந்திருக்கு அந்த எத்தனை இடத்துல வந்திருக்கோ அந்த ஒரு ஒரு அந்த மீனிங் என்ன அப்படிங்கிறத பிரித்து காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் பகவான் அனுகிரகம் பண்ணிவிட்டு விஷ்ணு ஆக ஒரே நாமா எத்தனை தடவை வந்திருக்கு அந்த நாமாக்களுக்கு அந்தந்த இடத்துல என்ன அர்த்தம் இருக்குது ஆதிசங்கர் என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம் அப்போ ஹரிவம்சத்தில் மூணு அர்த்தம் அம்சுமான்னு ஒரு அர்த்தம் அம்சுமான் அம்சுமானா ரஷ்மி ரஷ்மி உடையவன் இன்னொரு அர்த்தம் என்ன பிரம்ம விஷ்ணு சக்தின்னு அர்த்தம் இன்னொன்று பிரம்ம விஷ்ணு சிவன்னே அர்த்தம் அந்த அர்த்தத்திலையே சொல்லியிருக்கு ஆக சக்தியும் சக்தியை உடையவனையும் பிரிக்க முடியாது அது ஞாபக வச்சுக்கணும் பேசுறவனையும் பே பே பேச்சையும் பேசுகிறவனையும் பிரிக்க முடியாத மாதிரி சக்தியையும் சக்தியை உடையவனையும் பிரிக்க முடியாது அங்கே சக்திங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இங்கே அந்த சக்தியை உடையவன்கிற அர்த்தத்தில் சொன்னார் அந்த மூணு சக்திக்கும் கேசவன்னு பேர் அந்த மூணு சக்தியை உடையவனுக்கும் கேசவன்னு பேர் இதுதான் விஷயம் அப்புறம் கேசிகா கேசி நா கேசிநாமம் அசுரம் ஹதவானி தீ கேஷிகா கேசிஹா இந்த நாமாவளா இங்கே இருக்குது கேசிக்னே நமதான் நினைக்கிறேன் ஆஹா கேசிநாமம் அசுரம் கேசின் அப்படின்னு ஒரு ராட்சசன் அந்த ராட்சசனை கொன்றர் புராணத்தில் அப்படி இருக்குது ஆக கேஷின்னு அந்த கேசி நாமானம் அசுரம் ஹத்தவான் ஹதவான்னா என்ன அர்த்தம் வதம் பண்ணியிருக்கார் அதனால் அவருக்கு பேர் என்ன கேஷிஹா அப்படின்னு பேர் ம் சரி இது போய் பார்க்கணும் ம் கேசி ஏன்னா அந்த நாமாவடி சொல்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வர்ச்சிதாய நம கேஷவ்லோகாத்மே நம பூவவது வா கேஷவ நம கேஷி நம கரெ கேஷி நம கேஷிக்னே நம சே சஹேதுக்கம் சம்சாரம் ஹரதீ தி ஹரிஹி ஹரிக்கு அர்த்தம் ரொம்ப அழகாக சொல்கிறார் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஹரத் ஹரிஹிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா சம்சாரம் ஹரதி இது ரொம்ப முக்கியமாக நான் நினைப்பேன் இந்த மாதிரி ஏன்னா ஹரிக்கு அர்த்தம் சொல்கிறது ஏன்னா ஹரிசப்தம் ரொம்ப பிரசித்தம் ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண சொல்கிறோம் அப்போ வந்து ஹரதி இ ஹரிஹி நிறைய அர்த்தம் உண்டு சர்வாணி பாப்பானி ஹரதி இ ஹரிஹி சர்வாணி துக்கானி ஹரதி இ ஹரிஹி பாபங்களை அழிக்கிறவர் இங்கே என்ன சொல்கிறார் சம்சாரம் ஹரதி சம்சாரத்தை அழிக்கிறார் அந்த சம்சாரத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போடுறார் சஹேதுக்கம் சம்சாரம்னா சம்சாரத்துக்கு காரணம் என்ன ஹேத்து என்னன்னா அஜானம் அடிக்கடி சங்கரபாஷ்யத்தில் பார்க்கலாம் இந்த சஹேதுக்கம் சம்சாரம் அடிக்கடி சொல்வார் என்ன என்னது அஜானயோகா பரமாத்மனஸ்தவ ஹியாத்மபதவசம்ஸ்ருதி தயோர்விவேகோதிதோதவநி அக்ஞான காரியம் பிரதகேத் சமூலம் விவேக ஜூடாமணி ஸ்லோகம் சிஷ்யனை பார்த்து குரு சொல்கிறார் நீ பரமாத்மா அஜ்யானத்தினால் உனக்கு வந்து இந்த உடம்பில் நாங்கிற புத்தி வந்துடுத்து அஜ்ஞான யோகாத்து பரமாத்மனஹா தவ பரமாத்மனஹா தவ அக்ஞான யோகாத்து பரமாத்மாவாகிய உனக்கு அஜ்யானத்தோட சம்பந்தத்தினால இந்த உடம்பு மனசு புத்தில நான்கிற எண்ணம் வந்துடுத்து பரமாத்மனஸ்தவஹ் அநாத்ம பந்த இந்த அநாத்ம பந்தம் வந்துடுத்து காரணம் என்ன அஜானத்தினால் ததையவ சம்ஸ்ருதி அதனால தான் இப்படி உழல்ற நீ இப்படி திரும்ப திரும்ப புனரபிஜனும் தையோ விவேக உதித்த போத இந்த ரெண்டையும் பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டையும் விவேகம் பண்ணி அதனால் வர்ற ஞானாகக்னி ரெண்டும் ஒன்று தான் வாஸ்தவமாக ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற ஞான அக்னி வந்துவிடுத்துன்னு சொன்னால் தயோகோ நெருப்பு போத வன்னிகின்னா என்ன அறிவு நெருப்பு ஞானாக்னி போதவன்னிகி எதுனால் வருதுன்னா விவேக உதித்த ரெண்டையும் விவேகம் பண்ணுறதுனால ஸ்வரூபத்தை அதனால் வரக்கூடிய ஞானாக்னி என்ன பண்ணுறதுன்னா அஜான காரியம் அக்ஞானத்தோட காரியமான சம்சாரத்தை சமூலம் பிரதகேத் அக்ஞானத்தோட சேத்து எரிச்சுடும் ஞானம் வந்து அக்ஞானத்தை எரித்து அஜ்ஞானத்தோட காரியத்தையும் எரிக்கிறது அதனால் தான் சொல்கிறார் சம்சாரத்துக்கு ஹேத்து என்ன அஜானம் சகேத்துக்கும் சம்சாரம் ஹரதி சில சமயம் சம்சாரத்தை மாத்திரம் அஜ்யானம் போகலை என்ன அன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுத்து ஆனால் அடுத்த ப்ராப்ளத்துக்கு உள்ள அஜானம் உட்காந்துருக்குன்னா எப்போவுமே ப்ராப்ளமே வராது இல்லை அப்பப்போ பிரச்சனையை தீக்கிறது இல்லை இப்போ இருக்கிற கொரோனா மாத்திரம் தீந்தா போகிறோம் இல்லை அதுக்கப்புறமும் என்னெல்லாம் வரும் யாரெல்லாம் என்னெல்லாம் வரும் யாரும் தெரியாது ரெண்டாயிரத்தி வைரஸ் இருக்குங்கிறான் அதில் ஒன்று ஒரு ஃபேமிலியில் இத்தனை வந்திருக்கு போ என்ன இதை இதை உட்காந்து இதுக்குன்னு மன மனக்கெட்டு பணம் செலவழித்து லேப் வச்சு வேலை செய்கிறான் என்ன பக நம் பகவானே வந்து தன்னைத்தானே அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு திருஷ்டியா சஹேதுக்கம் சம்சாரம் ஹரதி காரணத்தோட சம்சாரம் தன்னோட காரணத்தோட நீக்கிவிடுறார் அஜானமும் போயிடுச்சா எனக்கு ப்ராப்ளமும் சால்வடு ப்ராப்ளத்துக்குலாம் இன்றைக்கி மாத்திரம் ப்ராப்ளம் இல்லை இனி வரப்போகிற ப்ராப்ளத்துக்கு இது வரைக்கும் வந்த ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இனி வரப்போகிற ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் மூல காரணம் என்னென்னா இக் இக்னரன்ஸ் அக்ஞானம் அஜானம் போயாச்சுன்னா இதுக்கு முன்னாலேயும் எனக்கு சம்சாரம் இல்லை இப்பவும் சம்சாரம் இல்லை இனிமேலும் சம்சாரம் இருக்க போகுது அகம் அசம்சாரி முக்தஹ அதுதான் சுக சஹ ஹரதி இ ஹரிஹி ஏன்னா ஹரி சப்தம் இது எல்லாரும் ஓம் ஹரயே நம ஸ்ரீ ஹரயே நமதானே சொல்லின்ட்டுருக்கா எல்லோரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அஜ்யானத்தோட சம்சாரத்தை போக்குறவனுக்கு நமஸ்காரம் அஜானத்தோட சம்சாரத்தை சேத்தை சம்சாரத்தை சம்சாரத்துக்கு காரணமான அஜானத்தோட சேத்தை அழிக்கிறவனுக்கு நமஸ்காரம் இதானே அர்த்தம் ஹரிஹி சஹேதுகம் சம்சாரம் ஹரதி ி படத்து காமேவக காம கா அனிய வபுர்விஷு வீரனந்தோனஞய காமதேவ காம புர்விஷு வீரந்தோனஞ்ச காமதேவத்து அர்த்தம் லிருஷாச்சு வாஞ்சி காமியத்தை கா சேவச்சி காமதேவ் காமியத்தை காம பொதுவாக காமன்னு சொன்ன சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அர்த்தம் அதாவது என்ன சொல்வது ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர்ஸ் சொல்கிறதுண்டா இல்லையா ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர்ஸ் எத்தனை டிசைர் இருக்குது சோமெனி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதுக்காக காமசப் கீதையிலையும் பார்க்குறோம் ந காமகாமி அப்படிங்கிறார் அதாவது காமகாமி நாந்திம் ஆப்னோதி சசாந்திம் ஆப்னோதி ந காமகாமி என்பர் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுதிர மாபிரவிஷந்தி எத்வத் தத்வத் காமா எம் பிரவிசந்தி சர்வே சாந்தி மாப்னோத்தி ந காம காமி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நதியை தேடி ஜலமெல்லாம் வருது நதி வருது சமுத்திர நதியை தேடி போகலை அது மாதிரி ஜானி கிட்டே எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வருதான் அவன் தேடி போகிறது இல்லை அக்ஞானி ஆப்ஜெக்ட்ஸை தேடி போகிறான் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை ஞானி ஞானியை தேடி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு வருது ஆனால் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு வந்தாலும் வராட்டாலும் இவனோட பூர்ணத்துவம் கூடாது குறையாது சமுத்திரம் மாதிரி ஆப்பூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரம் ஆப்பஹா எத்வத்து பிரவிசந்தி தத்வத்து காமாக சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன நோக்கி வருது நான் எனக்கு அது தேவையுமில்லை அது அப்போ வந்து சகா சாந்தி மாப்பு நோக்கி சாந்தி அடையிறான் ஆனால் காமகாமின்னு அர்த்தம் அந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை லைக் பண்ணுறானே டிசையர் பண்ணுறானே அவனுக்கு சாந்தி இல்லை ஏன்னா அந்த காமம் விடுமா ஆசை விடுமா அசாந்தியை தான் கொடுக்கும் சாந்தி ஆப்னோத்தி காமகாமி சாந்திம் நான் காமகாமிக்கு கிடையாதுன்னு பேர் இங்கே என்ன சொல்கிறார் பகவானை எல்லாரும் விரும்புகிறாளாம் பகவான் என்ன ரூபமாக இருக்கார் ஆனந்த ரூபமாக இருக்கார் அப்போ காமசப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது காமசப்தத்துக்கு மனசில் இருக்கிற டிசையருக்கும் காமஹான பேர் அந்த டிசையருக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிற வஸ்துவுக்கும் காமகான பேர் பகவானுக்கும் காமகான்னு பேர் ஏன் பகவானுக்கு காமஹான பேருன்னா பகவானை நம்ம விரும்புகிறோமே பகவான் தான் பகவான் என்னவா இருக்கார் காமசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஆனந்தா இல்லை அதோட கனெக்டட் தான் எல்லோரும் ஜனங்கள்லாம் விரும்புகிறது என்னது ஆனந்தத்தை தானே சந்தோஷம் சுகத்தை தான் விரும்புகிறான் அதனால் நம்ம காமஹான்னு சொன்னாலே ஏதோ ஸ்திரீ காமத்தை மாத்திரம் புருஷ காமகா ஸ்திரீ காமஹா புருஷ காமினி அப்படி சொல்லணும் ஸ்திரீ காமஹா அப்படி சொல்லணும் அது ஒரு அது ஒரு காமஹா ஆனால் அது ஒன்று தான் காமஹா இல்லை அது எத்தனையோ இருக்குது ஆக இங்கே என்னென்னா தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் வாஞ்சத் திஹி ரொம்ப அழகான பதம் இது தர்மாதி தர்மாதினா தர்மம் முதலான புருஷார்த்த புருஷார்த்தம்னா முயற்சி பண்ணி அடையிறது புண்ணியத்தை கஷ்ட நான் நான் கர்மா புண்ணிய கர்மா பண்ணி நான் புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறேன் சுக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி சுகத்தை அனுபவிக்கிறேன் மோட்சத்தை அடையிறதுக்கு வேண்டி முயற்சி பண்ணி படித்து சாஸ்திரத்தை படித்து ஞானத்தை பட் அடைஞ்சு மோட்சத்தை முயற்சி பண்ணுறேன் புருஷார்த்த சப்தத்துக்கு முயற்சின்னு பேர் புருஷை ரெண்டு அர்த்தம் இருக்குது புருஷை அர்த்தத்தை இது புருஷார்த்தா புருஷ பிரயத்தனோப்பி ஆஹ் புருஷார்த்தச்சுஷ்டயம் வாஞ்சத் பிஹி வாஞ்சி நர்த்தம் புண்ணியம் வேணும் பணம் வேணும் விஷய சுகம் வேணும் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜனங்களால் விரும்பப்படுபவர் விரும்பப்படுபவர்னா தர்மாத்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி தார்த்தமாப்னுயாத் காமாநாப்னு காமி பிரஜாத்தி சாப்னுயாத் பிரஜா ரோகார்த்தோ முச்சத்தை ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் ஆஹா பகவானை விரும்புகிறார்கள் அவனால் காமஹா காமியத்தே இது காமஹா இது எப்படி கனெக்ட் பண்ணுறாரு பார்ப்போம் சொல்கிறேன் இது இங்கே போய் பார்ப்போம் நிறைய இருக்கு இதுக்கு இவர் அர்த்தம் சொல்கிறார் கேசவா இதுக்கெல்லாம் காமா சவித புருஷார்த்தித்தே தத்த புருஷார்த்ததாத்துருவ காம பகவான் தான் இங்கே என்னென்னா ஏன் பகவான்கிட்ட விரும்புகிறார்கள் புருஷார்த்தத்தை விரும்புகிறோம் பகவான் எதுக்கு விரும்புகிறான்னா அவர் தான் அதை கொடுக்குறவர் அதனால் புருஷார்த்த சயம் வாஞ்சத் பிஹி காமியே இது எனக்கு நிறைய பொருளை கொடு பகவானே எனக்கு நல்ல சுகத்தை நல்ல சுகத்தையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடு பகவானே எனக்கு நிறைய புண்ணியத்தை கொடு பகவானே எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோமா ஆ சச்ச அசௌ தேவஸ்ச்ச இவர் தேவனாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா பிரகாஷத்தை தேவஹா சித்ரூபா தேவஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சேத்தன தத்துவம்னு அர்த்தம் தேவகாங்கிறதுக்கு திவு கான்ஷியஸ் கான்ஷியஸ் பீயுன்னு அர்த்தம் ஏன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம் கடையில் ஒருத்தன் இருக்கான் கடையில் வந்து விக்ரம் இருக்கான் வாங்குறவன் நான் இருக்கேன் நான் வாங்குறவன் போய் அவன் உயிர் இருக்குது அறிவு இருக்குது எனக்கும் உயிர் இருக்குது அறிவு இருக்குது நான் என்ன பண்ணுறேன் பணங்கிற வஸ்துவை கொடுக்குறேன் அவன் வந்து அது ஜட வஸ்து அந்த ஜட வஸ்துவுக்கு தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த வஸ்து இந்த ஜடவஸ்துவை வாங்கிட்டு அதோடய அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குறான் அது மாதிரி நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் பகவான் கடைக்கான மாதிரி அவர் வந்து அவருக்கு அறிவு இருக்கணுமே நான் என்ன கேட்டேன்னு தெரியணுமே அவருக்கு நான் என்ன கேட்குறேனோ அதை தெரிஞ்சுட்டு அவர் எனக்கு கொடுக்குறார் ஆகவே மன்மதன் அர்த்தம் இல்லை சாதாரணமாக காமதேவகான்னா மன்மதான்னு அர்த்தம் இந்த இடத்துல காமதேவகான்னால் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கின்ற அறிவு தத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கான்ஷியஸ் பிரின்சிபிள் இருக்குது எப்படி இந்த பாடிக்கு பிகைண்டாக ஒரு கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ் ப்ரின்சிபிள் இருக்கோ அப்படி ஹோல் டோட்டலுக்கு ஒரு கான்ஷியஸ் ப்ரின்சிபிள் இருக்குது அதுக்கு பேர் தான் பகவான்னு பேர் அது வந்து என்ன கேக்குறோமோ நம்ம என்ன கொடுக்குறோமோ கர்மாவை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்குறது அதை தான் இங்கே சொல்கிறார் காமதேவஹான்னா ஜன ஜீவர்கள் மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் விரும்புகிற சதுர்வித புருஷார்த்தத்தையும் கொடுக்கிறவர் ஏ யசாம் தாம் ததைவ பஜாமியகம் யார் யார் எங்கிட்ட எதை கேட்கிறார்களோ அவரவர்களுக்கு நான் அதை கொடுக்குறேங்கிறார் கீதையில் பகவான் ஆனால் நிறைய பேர் இந்த கர்மஃலத்தை தான் கேட்குறான் அர்த்தகாமத்தை தான் கேட்குறான் காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதாக க்ஷிப்ரம் ஹி மனுஷே லோகே சித்திர் பவதி கர்மஜா எல்லாம் பது இது நாலாவது அத்தியாயம் பதினொன்று பன்னெண்டு ஸ்லோகங்கள் பகவத்கீது எங்கிட்ட என்ன கேட்குறானோ அதை நான் கொடுக்குறேன் ஆகா காமதேவசப்தத்துக்கு இது அர்த்தம் தர்மாதி தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயம் வாஞ்சத் பிஹி ஜீவைஹி மனுஷரீரே வர்த்தமானைஹி ஜீவைஹி அப்படிலாம் சப்ளை பண்ணிக்கணும் தர்மாதி புருஷார்த்த சதுஷ்டயத்தை புருஷார்த்த சதுஷ்டயத்தை விரும்புகின்ற ஜி மனுஷரீரத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு ஜீவர்களால் வேண்டியதை கொடுக்கிறவராக இருக்கிறார் காமியத்தே பகவானே எனக்கு குடு அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான் அப்போ பகவானை எதுக்கு விரும்புகிறான்னா அதெல்லாம் கொடுப்பார் அவர் பகவான்கிட்ட கேட்டால் அதெல்லாம் கொடுப்பார் அவர் அது மாத்திரம் இல்லை நம்ம சொல்கிறதில் அவருக்கு புரியுமா புரியாதான்னு அவர் நம்மளை மாதிரி பார்த்தாப்பா கான்ஷியஸ் தான் அவர் வந்து ச ஆம்னிஷியன்ட் ஆம்னிப்பண்ட் கர்மபல தாத்தா நிச்சயமாக அவரும் கொடுக்கத்தான் செய்வார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆக இது ஒரு நல்ல அர்த்தம் காமதேவகா பக்தை காமியத்தை இது காம தேவ இவ காமச்ச அசௌ தேவஸ் தேவச்சாம ஆக ஜனங்களால் பிரார்த்திக்கப்படுகின்றவராகவும் அறிவுள்ளவராகவும் இருக்கிறார் ஆகவே அவர் காமதேவன் என்ற சப்தத்தால் அழைக்கப்படுகிறார் அடுத்தது காமினாம் காமான பாலயத்தி தி காமபாலஹா காமினாம் காமானு பாலயத்தீதி காமபாலக காமினாம்னா என் அர்த்தம் ஆசை உள்ளவர்கள் காமானு காமானுன்னா என் அர்த்தம் விருப்பங்களை பாலையத்தி பாலயத்தின்னா பா காப்பாற்றுறார் இத்தி காமபாலகா இன்னைக்கு ஒரு நியூஸ் நியூஸ் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப இல்லை நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தர் பங்களாக கட்டியிருக்கார் இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி கொரோனாவில் செத்து போயிட்டார் புதுசாக தான் கட்டியிருக்கார் கட்டியிருக்கிறது கேரளாவில் அவர் இருக்கிறது ஏதோ வெளிநாட்டில் அங்கே செத்து போயிட்டார் இப்போ பங்களா யாருக்குன்னா இப்போ சொல்கிறேன் அதாவது எதுன்னா அதை காப்பாற்றணுமே காமினாம் காமானு பாளையத்தி நல்ல என்னெல்லாமோ நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது டெய்லி தான் இருக்கும் ஒருத்தர் வந்து உலகம் முழுக்க பெரிய அளவில் சேவை பண்ணுறார் அவருக்கு வந்துடுச்சு ஆனால் அவர் வந்து செத்துட்டு பிழைச்சுட்டாராம் ஆச்சரியமாக காரணம் என்னென்னா அவர் பண்ணியிருக்கிற சர்வீஸ் உலகம் அவ்வளோ சேவை பண்ணியிருக்கார் காமினாம்னால் காமத்தை உடைய ஜனங்கள் காமம்னா என்ன தர்மகாமி அர்த்த காமி காமகாமி மோட்ச அவங்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்களுடைய விருப்பத்தை பாலையத்தி வாங்கின வசதி இதெல்லாம் காப்பாற்றுறது யாருன்னா கட்டிடத்தை யார் காப்பாற்றின் இருக்கார்னா இன்சூரன்ஸ் ரியல் இன்சூரன்ஸ் யாருன்னா அவர் தான் கொடுக்குறது யோகத்தை கொடுக்கறதும் அவர் தான் க்ஷேமத்தை கொடுக்குறதும் அவர் தான் அப்ராப்தசிய பிராப்தி பிராப்தசிய சம்ரக்ஷணம் நமக்கு இப்போ யோகக்ஷேமத்தை கொடுக்குறது அவர் அதில் காமானு பாலையத்தி காமானுன்னு நான் ஆசைகளை விருப்ப வஸ்துக்களை நம்ம வீடு மாடு இது எல்லாத்தையும் காப்பாற்றுறது யார் பகவான் தான் காப்பாற்றுறார் அத்தனையும் நம்மளாலேயே எல்லாம் பண்ணிட முடியுமா என்ன நம்மளை காப்பாற்றுறவரே அவர் தான் இந்த உடம்பை காப்பாற்றுறது அவர் தான் அனுபவி வாஸ்து வஸ்துக்கள்லாம் வச்சுன்னு இருக்கோம் அதை காப்பாற்றுறதும் அவர் காமானு பாலையத்தி பாளையத்தின்னா சம்ரட்சத்தை காப்பாற்றி கொடுக்குறார் வீட்டை கொடுக்குறார் வீட்டில் இருந்து வாழ்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறார் இதெல்லாம் அர்த்தம் அடுத்தது பூர்ண காமஸ்வபாவத்வாத் காமீ காமின்னு சொன்னால் சாதாரணமாக ஆசையை உடையவன் அர்த்தம் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஆனந்த ரூபங்கிறது இந்த இடத்துல தான் காமினா அர்த்தம்னா ஆனந்தமூர்த்தின்னு அர்த்தம் மகா காமின்னா அப்படின்னு சொல்கிறது உண்டு காமின்னா ரொம்ப ஓவராக என்னது இப்போ பார்த்தாலும் வந்து மோசமாக சொல்கிறது விமனைசர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கும் அது யூஸ் பண்ணுறது உண்டு ஆனால் இங்கே அப்படி சொல்லலை காமி அப்புறம் இன்னொன்று சொல்கிறது உண்டு காமாந்தஹா காமாந்தஹான்னு சொன்னால் அந்தஹானா குருடு கண்ணு தெரியாது தமிழில் ஒரு பழமொழி உண்டு காமத்துக்கு கண்ணு இல்லை தெரியாது அந்த காமன் மேலே ஆயிடுத்துன்னு சொன்னால் அது வந்து ஜாதியாவது குலமாவது கோத்திரமாவது சம்பிரதாயமாவது என்ன ரெண்டு மியூச்சுவல் ரெண்டு பேர் ரெண்டு வேறு வேறையாக இருந்தால் தப்புல் அவ்வளோதான் அதே ஜாதியாகத்தான் இருக்கணும் அதே குலமாகத்தான் இருக்கணும் அதே பழக்க வழக்கம்தான் இருக்கணும் இதெல்லாம் என்ன தேவையில்லாது அந்தஹான்னா கூருடுன்னு அர்த்தம் காமம் கண்ணை மறைக்கிறதுபா இதெல்லாம் பழக்கத்தில் இருக்குது கீதையிலையும் பார்க்குறோம் கிருஷ்ணன் சொல்ற காம ஏஷ குரோத ஏஷஹா அப்படி சொல்கிறார் இந்த இடத்துல காமின்னா ஒன் ஹூ டிசையர்ஸ் இஸ் கால்டு காமி நார்மலாக தான் மீனிங் காமியத்தே இமஹ காமியே சஹ காமி அப்படின்னு சொல்லலாம் எவன் விரும்புகிறானோ அவனுக்கு பேர் காமின்னு பேர் ஆசைப்படுகிறவன் அர்த்தம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா வேதத்தில் இருக்கு இல்லையா சோஷ்ணுதே சர்வான் காமான் சா சர்வான் என்ன அர்த்தம் கோட்டின்னா அந்த எண்ட் ஆஃப் டிசையர் தான் கோட்டின்னா என்ன அர்த்தம் எண்டுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அந்த கோடியில் இருக்குதுங்கிறான் அந்த கோடியில இருக்குது போய் பாரு அப்படின்னு அந்த கோடின்னா என்ன அர்த்தம் கார்னர் தான் அர்த்தம் எண்டுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆத்மானந்தான்னு அர்த்தம் பிரம்மானந்தா ஆத்மானந்தா பூர்ணானந்தா அதை சொல்கிறாருங்க பூர்ண காமஸ்வபாவத்வாத்து காமி இந்த இடத்துல காமசப்தத்துக்கு ஆனந்தம்னு அர்த்தம் பூர்ண காமகான அர்த்தம் பூர்ண ஆனந்த ஸ்வபாவத்வாத்து காமி காமினர்த்தம் ஆனந்த மூர்த்தின்னு அர்த்தம் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்தா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நோ பிளஷர் ப்ளஷரு எக்ஸ்டி ப்ளிஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க தப்பு இல்லை என்னத்துக்கு நமக்கு பாஷை நம்மள்ட்டே இருக்கு சிலதெல்லாம் அதோட அர்த்தத்தை அதில் கொண்டு வர முடியறதில்லை அதனால் பூர்ண காமஸ்வபாவத்வாத்து காமி அப்புறம் அடுத்தது காந்த அபிரூபதம்தேகம் அபிரூபதமும் தேகம் தேகம் மன் காமணித்த அதாவது பகவான் ரொம்ப அட்ராக்டிவ் பாடி காந்த லக்ஷ்மி காந்த சொல்கிறோம் இல்லையா காந்தான ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது கவரது கவர்ச்சி நேற்றுக்கு படித்தோமே பஜகோவிந்தத்தில் ஆத்ம வித்யா கிளாஸில் வந்தது காத்தே காந்தா தனகத சிந்தா இங்கே காந்தகானா என்ன அர்த்தம்னா காந்தகன்னா கவருகின்றவன் கிருஷ்ணர் வந்து எத்தனை பேர் பூஜை பண்ணுறாங்க என்னமா அந்த கிருஷ்ணருக்கு என்னமா அலங்காரம் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற இதுக்கு என்ன அப்புறம் அந்த காலத்தில் வந்து அந்த பிரஜபூமியில் அந்த பிருந்தாவனத்துலாம் அவர் எப்படி இருந்திருப்பார் கிருஷ்ணர் பகவான் வந்து மகாவிஷ்ணு எல்லோருடைய உள்ளம் கொள்ளை கொள்கிறவராக இருக்கார் அலங்கார பிரியோ ரொம்ப அட்ராக்டிவாக பெருமாளை பார்த்தா என்ன அப்பா என்ன நகை எத்தனை போட்டுன்ருக்கார் எவ்வளோ அழகாக இருக்கார் அதனால் அபிரூப தமம் தேகம் வகன்னு காந்தா நான் ரொம்ப பிடிச்சமான சரீரங்களையெல்லாம் பல பலவிதமான ரூபங்களை எல்லாம் எடுத்துட்டு பகவான் ரொம்ப இதாக இருக்கார் திரு உற்சவம்னு அந்த தோ அங்கே மேலே சுவாமி வராரு இல்லை அவங்க வந்து ஜனங்கள்லாம் வந்து இந்த உற்சவத்திலலாம் பார்த்து பெருமாளை பார்த்து எவ்வளோ ஆனந்தப்படுகிறார் அபிரூப தமம் தேஹ் தேகம்னா என்ன அர்த்தம் சரீரம் எப்போ ஏற்பட்ட சரீரம்னா அபிரூபத்தமம் டிகிரி அதாவது வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த உடம்போட அழகு அந்த கண்கள் அந்த மூக்கு காது இதெல்லாம் பார்க்குறத பகவானுடைய ரூபத்தை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது தோழ்கண்டார் தோழே கண்டார் தாழ்கண்டார் அப்படி வந்து ராமாயணத்தில் ராமரை வர்ணிக்கிறது கம்பல் அப்படி பகவானுடைய ரூபம் அபிரூப தமம் தேகம் வகன்னு காந்தகா எல்லோரையும் அழகான உடம்பால் கவருகிறவர் அதனால் அவருக்கு காந்தாய நமகா அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இந்த திபரார்த்தம் பரார்த்தம் இந்த கல்ப இந்த காலம் இது பரார்த்தம்ங்கிறது ஒரு காலம் இந்த காலத்தில் என்ன ஆகும்னா பிரம்மாஜி இவருக்குள்ளே ஒடுங்கி விடுறார் கஸ்யங்கிறார் காந்தகாக்க அர்த்தம் சொல்கிறார் கஸ்யன்னா பிரம்மணஹா இந்த இடத்துல கஸ்யன் இருக்கு கஸ்யங்கிறது கிம் சப்தத்தினுடைய ஷஷ்டிய பக்தி ஏகவச்சனம் போடப்படாது அங்கே வந்து கஸ்ய ஆஹா கம் பிரம்மா கம் பிரம்ம இப்படிலாம் உபநிஷத்தில் இருக்குது அதில் கஸ்ய அப்படிங்கிறதுக்கு பிரம்மணான்னு அர்த்தம் சொல்கிறார் கஸ்யங்கிறது ககாரந்தான் அதனுடைய ஷஷ்டி பக்தியாக போட்டுவிடுறோம் போடலாம் தப்பு இல்லை கஹா கவுகே கம் கவுகாணு கேன காபியாம் அப்படி சொல்லணும் ஆனால் இங்கே கஹாங்கிறது வந்து அகாராந்த புல்லிங்கம் அகாராந்த புல்லிங்க கஷப்தா வெறும் க கவுகே இல்லை க கௌ காஹ காம் ராமாக ராம ராமோ ராமாக ராமம் ராமோ அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துன்னு போகணும் இந்த சப்தத்தை கிராமம் இருக்கா சொன்னேன் கசிய பிரம்மண பிரம்மதேவனுடைய அப்பி அந்த பிரம்மாவுக்கே முடிவு கொண்டு வர சகசிர யுக பரியந்தம் அஹரியத் பிரம்மணோவிது ஆகினால பிரம்ம பிரம்மதேவனுக்கும் முடிவு யாரிடமிருந்து ஏற்படுறதுன்னு இவர்கிட்ட தான் ஒடுங்குறார் அவர் அஸ்மாதித்திவா காந்தகா அதாவது கஸ்ய அந்த காந்தா கஸ்யங்கிறது பிரம்மதேவனுடைய அந்தான்னா முடிவு முதல் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அட்ராக்டிவாக இருக்காருன்னு அர்த்தம் ரெண்டாவது மீனிங் என்னதுன்னா பிரம்மாஜிக்கு யார் முடிவை உண்டு பண்ணுறாரோ அவருக்கு பேர் காந்தகா ஆஹா காந்த சப்தத்துக்கு அர்த்தத்வயம் காமி காந்த கிருதாகம கிருதாகம சப்தத்துக்கு நாளைக்கு அடுத்த நாள் பார்ப்போம் நாளைக்கு வந்து நம்ம இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு பதிலாக சங்கர ஜெயந்தி பூஜைகள்லாம் வச்சுருக்கோம் அதை இங்கேருந்து ரிலே பண்ண போகிறோம் இங்கே பூஜைகள்லாம் எல்லோரும் பார்க்குற மாதிரி ஆசிரமத்தில் பிரம்ம வித்யா குட்டீரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே பூஜைகள் காலையிலையும் சாயங்காலம் நடந்துட்டுருக்கு சங்கர ஜெயந்திக்காக கொஞ்சம் பிஃபோராகவே ஒரு பத்து நாள் பண்ணலான்னு சொல்லி இந்த லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் விசேஷமாக பூஜைகள்லாம் நடந்து கொண்டிருக்கு ரெண்டு கால பூஜைகள் ஆதிசங்கரருக்காக இங்கே நடந்து கொண்டிருக்கு பூ விசேஷமாக சாயங்காலம் ஆரத்தையெல்லாம் நடக்கிறது இன்றைக்கி சாயங்காலம் நாளைக்கு பதினோரு மணிக்கு அங்க சங்கர ஜெயந்தி மகோத்சவ பூஜைகளெல்லாம் பண்ணி அதை எல்லோரும் பார்க்கலாம் அதனால் நாளைக்கு இங்கே விஷ்ணு சகஸ்திரநாம வகுப்பும் விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணமும் தியானம் இந்த நிகழ்ச்சி நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வழக்கம் எல்லாம் இருக்கும் இந்தளவில் இன்றைக்கி வகுப்பை பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரப விஷு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமோஸ்தனன்மூ சகசிர்கிஷிபாஹவே सद्गुरुनाथ சாஸ் சோட்டியாரிணே நமவிந்தனீர் சூமாரா ஆதிநா மனதின் அமைதி நன்கு உணரப்பட் ஆனந்தத்தை தவிர துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை துக்கத்தை உண்மை என்று கருதுவது அறியாமை எத்தகைய நிலையில் இருந்தாலும் எல்லோரும் உறங்கும் பொழுது உடலோடும் உலகத்தோடும் தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுணர்வு முற்றிலும் இல்லை நாயும் உறங்குகிறது பறவைகள் உறங்குகின்றன புழு பூச்சிகள் முதல் மரங்கள் தாவரங்கள் அனைத்துக்கும் உரக்க அனுபவம் இருக்கிறது உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உணர்வு தத்துவமான உயிர் அல்லது ஆத்மா எல்லா உடல்கு உடல்குழு வாழ்ந்தாலும் உறக்கத்தின் போது தன்னுணர்விலிருந்து விடுபட்டிருக்கிறது தன்னுணர்வு தோன்றி மறைகிறது விழிப்பிலும் கனவிலும் தன்னுணர்வு தோன்றி ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னுணர்வு ஒடுங்கிவிடுகிறது தன்னுணர்வுக்கு தோற்றம் ஒடுக்கம் உண்டு தன்னுணர்வின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் விழிப்பு நிலையில் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுணர்வின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் விழிப்பு நிலையில் நேரம் ஒதுக்கி தனியாக ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னுணர்வை தன்னுணர்வின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் எந்த ஒரு தத்துவம் உணர்கிறதோ அதுவே உண்மை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இரண்டற்ற இருப்பு உணர்வே தன்னுணர்வுகளின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உணர்கிறது உணர்வது போல காணப்படுகிறது தூய உணர்விலேயே நிலைத்திருப்போம் தூய உணர்வு இன்பமே வடிவானது தூய உணர்வே தூய இன்பம் தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் Pure Existence, Pure Consciousness, Pure பியூர் ஆனந்த சாச்சித் ஆனந்த த்தோடும் உடலோடும் உலகப் பொருள்களோடும் உறவுகளோடும் இணைந்திருப்பது மாயத் தோற்றம் உள்ளத்தோடும் உடலோடும் உலக பொருள்களோடும் உறவுகளோடும் அவ்வப்பொழுது இணைந்து விடுகிற உண்மை ஆழ்ந்த உண்மை அல்ல நம் அனுபவங்கள் எதுவும் உண்மை அல்ல அனுபவிப்பவனின் ஸ்வரூபமே உண்மை தன்னுணர்வுகளிலிருந்து விடுபடுவோமாக நானெனும் பொய்யை நடத்துவோன் நான் எல்லா உடல்களிலும் இருக்கும் நான் மாயமான் மாய ான் உண்மை நான் அல்ல இந்த உண்மையை நன்கு ஆழ்ந்து உணர்வோமாக உடலோடும் உலகத்தோடும் உள்ளத்தோடும் இணைந்திருந்தாலும் அந்த இணைப்பு எத்தகைய தன்மை உடையது என்பதை உணர்ந்திருப்போமாக எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அமைதி ஆனந்தம் நிறைவு முழுமை ிாஷ் ஹரி ஓம் ஆதிகுநம